முப்பத்தி ரோஹா சகோதரி அஸ்மா ரஹா அவர்களிடமிருந்து ஒரு கழுத்தணியை காணாமல் போய்விட்டது இதை அறிந்த நபிசல்லாஹும் அலி வசல்லம் அவர்கள் ஒரு மனிதரை அனுப்பி அந்த கழுத்தணியை தேடி வருமாறு கூறினார்கள் தேடி போனவர் அதை கண்டெடுத்தார் தேடி போன அந்த இடத்தில் தொடுகை நேரம் வந்துவிட்டது அவர்களிடம் எனவேன்றி தொழ்துவிட்டார்கள் அப்போது உசைர் அவர்கள் ஆயிஷா ரவி அல்லாஹ அவர்களிடம் அல்லாஹும் உங்களுக்கு நற்கூலியை தருவானாக அல்லாஹின் மீது ஆணையாக நீங்கள் வெறுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஏற்பட்டாலும் அதை எங்களுக்கும் மற்ற முஸ்லிம்களுக்கும் நலமானதாக அல்லாஹ் ஆக்கிவிடுகின்றான் என்று கூறினார்கள்